திருவிளையாடல் புராணத்தில் சோழனை மடிவில் வீட்டிய பெருமான் செய்த அறுபத்தி நான்கு திருவிளையாளர்களுள் இப்பொழுது நாம் என்ன போகுது முப்பத்தி ஏழாவது திருவிளையாளர் முப்பத்தி ஏழு சோழனை மடிவில் வீட்டிய படலம் பாவம் பெருமான் என்னென்னவெல்லாம் உயிரலுக்கு ஆக்கம் பெறுகிறார் என்பதை பார்க்கும்போது தான் அவனுடைய திருவிளையாளர் நமக்கு தெரிய வருகிறது எந்தெந்த ஆன்மா என்னென்ன வகையிலெல்லாம் உதவ வேண்டும் என்று கருதுகிறதோ அந்தந்த ஆன்மாக்களுக்கு அந்தந்த வகையிலெல்லாம் கருணை செய்து வருகிறார் அந்த வகையில தான் இது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா சோழனை மடுவில் வீட்டிய படலம் ஏதோ குஸ்தி நடந்திருக்குது அதுல இனிமே எழுந்திரிக்க முடியாத அளவுல சோழனை கொண்டு போய் தள்ளிவிட்டார் அப்படி செய்த அருள் விளையாடல் இது என்றார் சோழன் எந்த மடுவில் எதற்காக தள்ளப்பட்டார் யார் தள்ளினார் என்பது பற்றி வெள்ளித்திரையில் காண்க அதுதான் திருவையாடல் மின்னணையார் பூங்கொண்டை வேணியற்ம் பொன்னனையால் முன் செய்து போன்ற பொன்றை என்ன இது ஒரு அருமையான அமைப்பு ஏன்னா ஒரு ஒரு திங்களுக்கு ஒரு முறை நாம் பார்த்ததுனால அது நம்ம இப்படி பாக்குறோம் ஆனா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஒரு வரலாறு முடிச்சுட்டாங்கன்னா அடுத்தது போகும்போது இது வரைக்கும் இன்னதை நம்ம சிந்தித்தோம் இனிமே நாம இதை சிந்திக்க போயிடும் என்று சொல்லுவோம் அப்படி சொன்ன அந்த பழையதை நினைவு கூற வைப்பதுனால அவர்களுக்கு மற்ற சிந்தனைகள் எல்லாமே ஓ ஆமா போன ரசவாதம் செய்தது படிச்சோம் ஆமா ஓ அடுத்தது சோழனை மடிவில் வீட்டியதுங்களா என்று திருவிழையாளபுரமான சிந்தனைக்கு வந்துடுவாங்க அது அந்த கவிடைய அமைப்பு என்ன சொன்னார் தெரியுமோ என்று சொல்லும் போது வரலாறு ரொம்ப சின்னது இதில் இருக்கிற சில நுட்பமான செய்திகள் தான் நமக்கு அருமையானது நல்ல சொல்லும் போது இறைவனை சொல்லுகிறார் சொக்கநாதரை சொல்லுகிறார் அவர் யார் தெரியுமா மின்னணையார் பெரும்பாலும் நம்ம இந்த மின்னணையார் சொன்ன பெண்களை தான் குறிக்கும் இடை எப்படிப்பட்டது மின்னல் போன்ற புண்டோ இல்லையோங்கிற ஐயரும்படியான சிறிய உடையபடி என்ன பெரிய சொல்றாரு பெருமானை சொல்லுகிறார் மின்னணையார் மின்னலை ஒத்தவர் அது என்ன பெருமான் போய் மின்னலை ஒத்தவர் நான் அறிக்கை சொன்னதுதான் நினைவுபடுத்துறது நேர்களை பதினோராம் திருமுறை கிடைக்கிறோம் இல்ல பதினோராம் திருமுறை பெருமானுடைய அந்த உடம்பை வர்ணிக்கின்றனுடைய சேரமான் பெருமாள் நாயனார் திருச்சடையை பார்க்கிற அவருடைய சடை எப்படி இருக்கு அந்த சடை அப்படியே நீண்ட நடிக சடையாக அப்படியே அப்படி பறந்து கிடக்குதா அது நிறை எப்படி இருக்கு மற்றவங்க சாதாரண உலகத்தில் இருக்கிற மக்களுடைய சடை என்ன கருப்பா அல்லது கொஞ்ச காலம் ஆச்சுன்னா முதுமையினால வெளுப்பாகவும் இருக்கலாம் ஆனா நம்முடைய பெருமானுடைய சடை ரெண்டும் கருப்பும் இல்ல வெளுப்பும் யார் சொன்னா சேரமான் பெருமாளா மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் எங்கள் பெருமானுடைய சடை எப்படி இருந்து தெரியுமா மின்னலை பாக்குறீங்கல்ல ஆமா அத பார்த்த பெ சேக்க அதனாலதான் திருப்பனந்தால இருக்கிற பெருமானுக்கு பெயர் என்ன தெரியுமா அருண ஜடீஸ்வரர் பயந்து போடாதீங்க ஞான சம்பந்தர் அப்படித்தான் பாண்டார் செஞ்சடை வேதியனூறு தடகை சரணே என்று பாண்டார் அந்த செஞ்சடை எதனால மின்னலை போன்ற இன்னொரு பொருள் கூட உண்டு மின்னணையார் நீங்க திருமலை காட்டி விடலாம் இன்னொன்று ஆன்மாக்களுக்கோ எந்த உயிரளுக்கோ அந்த கருணை செய்தாலும் சரி தோன்றுவார் கருணை செய்வார் உடனே மறைஞ்சிடுவார் ஏதோ ஒரு குழந்தை அழுதுச்சு குளத்தங்கரையில அப்பா கீழே குளிச்சுக்கிட்டு இருக்கார் புள்ள மேலே உட்காந்துருக்குது அம்மா அப்பா அம்மா அப்பான்னு உடனேயும் ஓடி வந்தார் மனைவியோட வந்து அருமையா தம்பி அழுவுறான் அந்த கிண்ணத்துல பாலை கறந்து கொடு அப்படின்ட்டார் கொடுத்தார் கொடுத்துட்டு அப்புறம் மின்னான அப்பா வந்த அவரே தெரிஞ்சுக்கிற தோல்டைய பதியுமே தேவையில்லையும் அவர் செய்வார் செய்வது அப்படி கைலாக ஏறுது ரொம்ப உடம்பு முதுமை நிச்சயம் பெருமானை பார்த்து தான் இறங்கிறது ஏறி கை தெரிஞ்சது கால் தேஞ்சது உடம்பு தெரிஞ்சது ஆனால் போகுது ஆண்டவன் தோன்றினார் ஆண்டவனாக இல்ல வேதியராக எங்க இந்த போகுது வயசான பெரியவர் எங்க போகிறார் அப்படின்னார் கைலாயத்துல எங்க அம்மைய பிறகு இருக்கிறார் அவரை பார்த்து தட்ச பண்ண போறேன் ஆராரா ஐயாவுக்கு ஊர் எதுவோ திருவாமூர் இந்த உலகத்துல பிறந்துட்டு இந்த உலகல்ல நீங்க இருந்துட்டு அந்த கைலாயத்தை காண முடியுமா அப்படின்னா இல்ல இல்ல இந்த ஆன்மா ஒண்ணு அதை காணணும் இல்ல இந்த ஆன்மா அழியிட்டும் அதை பத்தி இல்லை திரும்பி போறதா இல்லைன்ட்டுது சரியான கணம் பழுத்த கழமல்ல ஆடும் நாயகன் கையில இருக்கை கண்டல்லால் மாடும் இவ்வுடல் கொண்டு மீளே ஒன்று கைல தரிசனம் இல்ல இங்க இறந்துடுற அப்படியானால் அந்த உருவம் அப்படியே இங்க இருக்கிற அந்த குளத்துல நீரை முழுகட்டும் திருவியாத்துல காணலாம் இங்க முழுகிச்சு திருவியாத்துல காண இதோ திருவையாறு திருவையாறு என்று இதோ திருக்கையில ஆயன் அருமையை காட்டுற சேக்கலர் கைலாயமாவே கட்ட பெருமான் போதாம் தேவர்கள் போறாங்களா அங்க போறாங்களா திருவியார் என்று திரு கைலாயம் இல்லை எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது அறாரல் மடப்பிடி ஓடும் களிற கண்டீன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டீன் அதை பார்த்துக்கிட்டே போது இதோ இப்பொழுது அந்த அங்கே கரையில் ஏறி அந்த தெருவில் போய் இதோ அங்கே இருக்கிற கோவிலுக்கு பக்கம் நெருங்கிட்டார் நெருங்கும் போது அந்த முன்னையை கண்ட திருக்கயிலாயம் இல்லை நந்தியம்பெருமான் இல்லை தேவர்கள் இல்லை பெருமான் அந்த அம்மையப்பராக இல்லை திருவையாற்று கோபுரமாக தெரிஞ்சது கோபுரமாக தான் தெரிஞ்சது மின்னையதை காட்டணுமோ காட்டினார் மறைஞ்சிடும் காந்தான் காங்கிரஸ் என்ன செய்யணம்னா விடுதலைக்காக வந்தது விடுதலை வாங்கி கொடுத்துட்டோம்ல கலைச்சிருங்கடா நிறான் கலைச்சிருங்கடான்னு கேப்பமா கேட்டா இவ்வளோ நாள் சந்தையில் நிற்பமா நிற்க மாட்டான் மாநில கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் என்ன வேற்றுமே ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்னா தான் ரெண்டும் ஒன்னாவே போட்டு இனிமே ஒண்ணு படிக்கிறதுக்குலாம் இடமே இல்லை எல்லாம் ஒண்ணுதான் டெல்லிக்கு பார்த்தா தலைமையில உருப்படாது அது போல பெருமான் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் தாலி கேட்டு அதுக்குள்ள போய் நுழைஞ்சு விட்டுது நுழைஞ்சிட்டு எனக்கு அடிமை தான் ஒத்துக்குவான் அது கல்யாண கோலத்துல தனியா இருந்தா அடிமை சரிசாமி எப்படி அடிமை என்னன்னு அடிமை என்ன செய்த அடிமின்னு சொன்னார் உடன்பாடு அடிமையு அந்த அடிமை அல்ல சாதித்து விட்டுதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னார் அந்த அடிமை அல்ல என்பதை நான் நிர்ணயம் பண்ணித்தான் தெரிவானது திருவண்ணூர் போனார் திருவண்ணூர்ல அப்படி கோயிலுக்குள்ள அப்படி போறாராம் இவரும் போகிறார் அப்படி போனதுதான் திருவருள்துறையே புக்கார் கண்டியில் தீகை தார் மறைஞ்சிட்டே மின்னணையார் மூன்று பேரை சொல்லி ஒருத்தர் சொல்லாமல் இருந்தால் தப்பு நிப்பீங்கல்ல இதோ திருப்பெருந்துரை குருந்த மரத்தின் நீழல் அங்கே குருநாதனாக தோற்றம் குருநாதன் தோற்றம் எல்லாம் செய்தார் செய்து திடீர்னு குருந்த மரத்துக்கு ஆன யார் சொல்றாசகரே சொல்றார் அந்த ஆட்கொண்டருணி இந்திரஞ்சாட்டியல் இந்திரஜாலமா போய் கேட்பார் குருந்த மரத்தில் பெருமானை காலங்கள் எனவே ஆன்மாக்களுக்கு அந்த என்ன வேண்டும் அதை செய்த எங்கள் பெருமான் உடனேயும் அறிந்து விடுவார் மின்னனையார் எப்பவும் தலையில் என்ன வச்சிருப்பார் கொன்றை மாலை சூட்டியிருப்பாராம் அதனாலதான் சண்டிகேஸ்வரருக்கு கொன்றை மாலை வாங்கி சூட்டினான் தான் அணிந்திருந்ததை அந்த குழந்தையை சூட்டினாரான் சண்டீசனமாம் பெயர் தந்து என்றெல்லாம் சொன்னார் அந்த கொன்றை சூடினாராம் கொன்றை வேணியர் இரதவாதம் பொன்னனையால் முன் செய்து போந்தது புகந்தே அந்த பொன்னனையால் பெண் பெருமாட்டிக்கு ரசவாதம் செய்து ரொம்ப அருமையா இரும்பெல்லாம் பொன்னாக்கணும் அதை பற்றி சொன்னோம் இப்பொழுது ஆர்த்தார் பன்னனை மடிவில் வீட்டி மலரடிக்கு அன்பனான தென்னனை அமரில் காத்த திருவிளையாடல் சொல்வாம் ஆர் ரொம்ப அருமை தார்ன மாலை ஆர்ன ஆச்சி ஆர்தார் நீங்க சாதாரண சொல்லுவாங்க ஆர்த்தார் ஆரவாரி தார் என்று கூட ஒரு சொல்லிடலாம் ஆனா இந்த இடத்துல ஆர்த்தார் மன்னனை போற போக்குள்ள எல்லாம் சொல்றாரு பாருங்க ஆர்ன ஆச்சி சோழனுக்குரிய அடையாள மாலை என்னன்னு கேட்டா ஆச்சி மாலை பாண்டியனுக்கு அடையாள மாலை வேம்ப மாலை சோழனுக்கு சேரனுக்கு அடையாள மாலை பனை எங்க காலத்துல தொழு ஆப்பிர காலத்தில இருந்து போந்தை வேம்பே ஆரணவரும் மாபெரும் தானையரும் இந்த பொருளாதாரத்துல படிப்போம் ஆர்த்தார் ஆட்சி மாலை அணிந்த சோழனை மடுவில் வீட்டி பாண்டியனை காத்த வரலாற்றை சொல்லுவோம் அப்படின்னு அப்ப யார் மடுவில் விழப்போறாங்க சோழன் அதனால் யார் காக்கப்படுகிறார்கள் பாண்டியன் கொஞ்சம் இப்ப முதல் பாட்டு முன்னையோட யார் மறுவில விழுந்தது யார் அதிலிருந்து தப்பித்து காப்பாற்றப்பட்டது தெரியுது அந்த வரலாற்றை சொன்னா ரொம்ப சின்ன வரலாறு தான் பொன்னெடுந்தே புரந்தரம்